அவர்கள் தண்ணீரை தமது கையில் ஊற்றி ஒரு முறையோ கழுவினார்கள் பின்னர் தமது வளக்கரத்தால் இடக்கரத்தில் தண்ணீரை ஊற்றி தமது மர்மஸ்தலத்தை கழுவினார்கள் தமது கையை சுவரில் அல்லது பூமியில் தேய்த்து கழுவினார்கள் வாய்க்கும் செலுத்தினார்கள் கழுவினார்கள் பின்னர் சிறிது நகர்ந்து நின்று தம் இரு கால்களையும் கழுவினார்கள் பின்னர் நான் அவர்களிடம் ஒரு துவாலையை கொடுத்தேன் அப்போது வேண்டாம் என்பது போல் தமது கையினால் சைகை செய்தார்கள் இரண்டு முறை கை கழுவினார்கள் என்பதோடு மூன்றாவது முறை கழுவினார்கள் என்று மைமோனா ரதில்லா முன்ஹா அவர்கள் கூறினார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது என இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் ஒருவரான சுலைமான் கூறுகிறார்